வணக்கம் நான் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்கள் என் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று பேரரசர் ஒளரங்கசீப் ராஜ்யத்தில் நடந்த சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டில் காலமானார் பேரரசர் ஒளரங்கசீப் சக்கரவர்த்தி இறந்தவுடன் பேரரசில் ஜின்னா பினமாயிற்று அவுரங்கசீபுக்கு மூன்று மகன்கள் மூத்தவர் தன் இரு தம்பிகளையும் கொன்று பகதூர்ஷா என்ற பெயருடன் முடி முடிசூட்டி கொண்டார் இவர் ஐந்து ஆண்டுக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி காலமானார் இவருடைய நான்கு மகன்களுக்கு இடையே அரச பதவிக்கு போட்டி மூத்தவன் ஜெகதர்ஷா தன் மூன்று தம்பிகளையும் கொன்று அரசனானான் இவனுடைய ஆட்சி ஒரு சில மாதங்களை நீடித்தது அவனால் கொலை செய்யப்பட்ட ஒரு தம்பியின் மகன் பரூக் என்பவன் ஜந்தர்ஷாவை சிம்மாசனத்தில் இருந்து இறக்கி செருப்பு காலால் உதைத்தே கொன்றான் கடந்த ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூன்றில் அரசனானான் ஆண்டுகள் தான் பதவியில் நீடித்தான் இவனை பதவியில் இருந்து இறக்கினர் சையத் சகோதரர்கள் அரச சபையில் சிற்றரசர்கள் முிலே ஒருவன் பூக்கை மயிலாசனத்தில் இருந்து தள்ளினான் பருக் மாறுவின் மீது உட்கார்ந்து அவன் கண்ணை நோண்டி எடுத்து தர தரவென்று இழுத்து சென்று கேவலமான முறையில் கொன்றான் அதன் பின் பகதூர்ஷாவின் இரண்டு பெருன்களை ஒருவன் பின் ஒருவனாக சிம்மாசனத்தில் பொம்மைகளை போல் அமைத்து அமர் அமர்த்தினர் சைய சகோதரர்கள் ஒரு சில மாதங்களுக்கு தான் இக்கூத்து அடுத்த பாவி மன்னர்களும் அடுத்தடுத்து கொல்லப்பட்டனர் பகதூர் ஷாவின் மற்றொரு பே முகமது ஷா ஆயிரத்தி எழுநூற்றி பதினொன்பதில் அரியாசனம் இவன் சதி திட்டம் தீட்டி செய்ய சகோதரர்கள் இருவரையும் கொன்றான் இத்தோடு முகலாயர் வம்சம் அடைந்தது பாரசீக மன்னன் படையெடுத்து வந்து கொள்ளையடித்து சென்றான் அவன் போன கையோடு கிழக்கிந்திய கம்பெனியினர் இங்கிலாந்தில் வந்து இந்தியாவை பிடித்து நன்றி